அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் எட்டாம் அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரை சுவாமிகள் சித்தலிங்கம் மடத்திலும் ஸ்ரீ ஞானானந்த தப்போவனத்திலும் மாறி மாறி அங்கும் இங்குமாக இருந்து வந்தார் அதன் அவர் தப்போவனத்திலேயே தங்கி அருள் பாலிக்க தொடங்கினார் இது நாள் ஏற்றிய விளக்காக இருந்த சத்குருநாதரின் புகழ் குன்றின் மேல் வைக்கப்பட்ட மகா தீபம் போல் பாரெங்கும் பரவியது ஐந்து மாமரங்களுடன் பசு சோலைகள் சூழ்ந்து பஞ்சவட்டியை ஒத்தியிருக்கும் தப்போவனத்தில் சுவாமிகள் தேவாதி தேவனாய் அருள் பாலிக்கும் ஐயனாய் கலியுக வரதனாய் ராமனாய் கிருஷ்ணனாய் காண்பவர் விரும்பும் இஷ்ட தெய்வமாய் காட்சியளித்தார் சுவாமிகள் ஒரு அவதார புருஷர் எனினும் அவர் தமது ஞானத்தையும் தவ வலிமையையும் வெளிப்படுத்தவில்லை அவரது உயர்ந்த நிலையை பக்தர்கள் சிறிதளவு அறியும் போதே அவர் தமது எளிமையினாலும் சௌலபியத்தினாலும் அன்பர்களோடு ஒன்றாக பழகி அதை மறைத்து விடுவார் ஆகவே அவரை நன்கு அறிந்து அர் அனுபவித்தவர் வெகு சிலரே புன்முருவலால் மலர்ந்த தாமரை போல் விளங்கும் முகமண்டலம் படைத்தவர் ஸ்ரீ நானந்தகிரி சுவாமிகள் அன்பே வடிவமான பூர்ண சந்திரனை ஒத்த திருமுகம் அவர் உள்ளத்தில் நிறைந்து ததும்பும் ஆத்மானந்தத்தின் அறிகுறி புடமிட்ட பொன்னிற மீனி திடமான தேகம் அதிக உயரம் இல்லை பார்த்த ஒரு பார்வையிலேயே எவரையும் ஆக்கர்ஷிக்கும் கருணை மிக்க காந்த பார்வை அதிசனேக பாவத்துடன் கேட்பவர்களுக்கு அச்சம் தவிர்த்து நம்பிக்கை ஊட்டும் சொல் அண்டினவரை ஆட்கொள்ளும் அபயஹஸ்தம் தூய துவராடையுடன் பழிச்சென்று விபூதி குங்கும பொட்டுடன் தேனியை ஒத்த சுறுசுறுப்புடன் சப்தம் செய்யாமல் சுவாமிகள் தப்போவனத்தில் இங்கும் அங்கும் நடமாடும் காட்சி அதி ரமணீயமானது ஒரு தரம் சுவாமிகளை பார்த்தவர்கள் அந்த திருவுருவத்தை கனவிலும் மறக்க முடியாது சுவாமிகளின் திருவடிகளில் சரணடைந்தோர்க்கு அல்லல் இல்லை பரிபூர்ண கிருப்பை நிச்சயம் உண்டு அழகிய திருவுருவத்தைப் போல் சுவாமிகளின் குணங்களும் வர்ணனைக்கு அப்பால் பட்டவை அன்பு தயை வாத்சல்யம் சௌலபியம் இப்படி பலவிதமாக விசேஷமான நற்குணங்களுக்கு ஓர் உருவம் கொடுத்தால் அதுதான் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தர் ஆகும் ஸ்தித்த பிரஜரை பற்றியும் பக்தி சிரேஷ்டரை பற்றியும் குணாதித்தரை பற்றியும் பகவத்கீதை கூறும் வர்ணனை சுவாமிகளிடம் பரிபூரணமாய் பொரிந்து இருந்ததை காண்கிறோம் அவர் போன்ற மகா புருஷர்களை நேரில் கண்டு அவர்களை மனதில் வைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை ஒளியில் வாசித்தால்தான் உபநிஷதம் கீதை போன்ற அத்தியாத்ம நூல்களின் உட்கருத்து விளங்கும் எவ்விர்களிடத்தும் பகைமை இல்லாதவராய் ஸ்நேகமே உடையவராய் நான் எனது என்னும் எண்ணம் இல்லாதவராய் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவராய் பொறுமை உடையவராய் சந்தோஷம் நிறைந்தவராய் யோகத்தில் நிலை பெற்றவராய் அடங்கிய மனதினராய் திடமான நிச்சயம் உடையவராய் பகவானிடத்தில் மனதையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்தவராய் உள்ளவர் பக்த சிரேஷ்டர் என்று கீதை கூறுவது நமது சுவாமிகளையே படம் பிடித்து காட்டுவது போல் இருக்கிறது ஞானி நானே என்பது என் கொள்கை என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறியுள்ளபடி ஞானானந்திரை பார்ப்பவர்கள் அவர் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தையே நேரில் பார்க்கும் பாகியம் பெற்றவர்களாகின்றனர் சுவாமிகள் தம்மை அண்டியவர்களே தமது சீரிய குணங்களால் கவர்ந்து பேரன்பினால் அரவணைத்து அவர்களது இன்னல் நீக்கி குறை தீர்த்து தாமே எடுத்துக்காட்டாக திகழ்ந்து அவர்களுக்கு குரு பக்தியை புகட்டி ஆன்மீக வழியில் முன்னேற வழிவகுத்து தொடுப்பா கொடுப்பார் அவரிடம் அளவிலா பக்தி கொண்டவரிடம் அத்தகைய சீரிய குணங்கள் சிறந்து மிக்கோங்கும் குழந்தையை பார்க்கின்ற போது ஏற்படுகின்ற குதூகரமே சுவாமிகளை பார்க்கும்போது நமக்கும் ஏற்படும் மாசு மறுவற்ற முகம் பொக்கைவாய் புன்சிரிப்பு மழலை போன்று இனிய மொழி எல்லோர் மனதையும் ஈர்க்கும் மகான் என்றாலே குழந்தை உள்ளம் என்று கூறுவார்கள் இதை தபோவனத்தில் நூற்றுக்கு நூறு உணரலாம் சுவாமிகளின் அருள் பார்வை எல்லோரையும் விட குழந்தைகளிடமே பெரும்பாலும் செல்லும் குழந்தைகளின் மத்தியில் சுவாமிகள் பூத்த புது மலரென முகம் விகசிக்க குதூகலமாக காணப்படுவார் பிரம்ம ஞானியாயிருந்தாலும் குழந்தைகளின் மழலை இன்பத்தை பெரிதும் ரசிப்பார் குழந்தைகளுக்கு தான் குழந்தையை தெரியும் என்று சுவாமிகள் சொல்வார் குழந்தைகளின் மத்தியில் அவரே ஒரு குழந்தையாக மாறி விடுவார் சின்ன குழந்தைகளை பார்த்து விட்டால் அவருக்கு ஒரே ஆனந்தம் அவர்கள் சிரித்து மகிழ வேண்டும் என்பதற்காக அவர்களை கட்டி பிடித்து அணைத்துக் கொள்வார் தரையில் அவர்களுக்கு சமமாக தாமும் கோவிந்தா உருளுவார் அவர்களை தம் கன்னத்தோடு கன்னமாக இணைத்துக் கொள்வார் தோளில் தூக்கி வைத்துக் கொள்வார் தம் பக்கத்திலும் மடியிலும் சிறு குழந்தைகளை உட்கார வைத்துக் கொண்டு சுவாமிகள் மந்தஹாசத்துடன் ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடுவார் பாடுவார் பகவானை டோலோசன் சமத்தில் டோலோற்சவத்தில் சேவிப்பது போல இருக்கும் பக்தர்கள் கொண்டு வரும் பழம் கல்கண்டு தின்பண்டங்கள் புஷ்பம் இவற்றை உடனுக்குடன் இந்தா பிடி இந்தா பிடி என கூறி தம் திருக்கரத்தால் உடனுக்குடன் தந்து குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது கண்ணுக்கிணிய காட்சி குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பது பழமொழி குழந்தைகளுக்கும் சுவாமிகளை விட்டு பிரிய மனமே வராது அவர்களுக்கு சுவாமிகளிடம் ஒரு தனி சுதந்திரம் அதை சலுகைகள் கண்ணனின் வேணுகானத்தில் ஐத்த பசு கன்றுகளை போல் இந்த ஞான தாத்தாவை சுற்றி சுற்றி வருவார்கள் சுவாமிகளின் அன்பு குழந்தைகள் பரீட்சை எழுதி செல்லும் சிறுவர் சிறுமியர் பள்ளிக்கு செல்லும் முன் சுவாமிகளை நமஸ்கரித்து அவர் ஆசீர்வாதம் பெற்று அவர் கைப்பட பிரசாதம் பெற்று கொண்டு செல்வார்கள் பரீட்சை எழுதும் சமயத்தில் கூட சுவாமிகள் தங்களுடன் உற்ற துணையாக இருப்பார் படிக்காவிட்டாலும் தேர்வில் வெற்றி பெறலாம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு சுவாமிகளும் தன் அன்பு குழந்தைகளை ஏமாற்றாமல் விசேஷமாகத்தான் அனுகிரகம் பண்ணுவார் அத்துடன் சுவாமி தான் அனுகிரகம் பண்ணுவேன் என்றாரே என்று சொல்லி சும்மா இருக்கக்கூடாது நன்றாக படித்து பரீட்சை எழுத வேண்டும் சுவாமி துணை இருக்கும் என்றும் உற்சாகப்படுத்துவார் சுவாமிகள் அநேக குழந்தைகளின் நோய் தீர்த்து வைத்திருக்கிறார் சில சமயம் சிறு குழந்தைகளின் ஜுரம் போன்ற சிரமங்கள் அவரது பார்வையினாலும் தனிப்பட்டது ஒரு சக்தியினாலும் குணமாகிவிடும் ஆனால் சுவாமிகள் அதே சமயம் தம் வரையில் நல்ல ஜுரத்துடன் படுத்து கொண்டிருப்பார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஜுரம் குறைந்து ஸ்நானம் செய்துவிட்டு எப்போதும் போல் புன்சிரிப்புடன் பழிச்சென்று காட்சி அளிப்பார் சுவாமிகள் தமது வாத்சல்யத்தினால் அந்த குழந்தையின் சரீர உபாதையை ஏற்று குணமாக்குகிறார் என்பது பக்தர்கள் அனுபவம் பக்தர்களுக்கு சுவாமிகள் நோய் வைக்கும் வைத்தியநாதனாகவே தோன்றுவார் கண்டரக்கோட்டை கோபாலையா தம்பதிகள் குழந்தைக்கு வயிற்றில் பால் கட்டிக்காக லிவர் க்யூர் மற்றும் எல்லா வைத்தியம் செய்தும் குணம் தெரியாமல் சுவாமிகளிடம் அழைத்து வந்தனர் அவர் குழந்தை குமாரின் வயிற்றில் கட்டியுள்ள இடத்தை தம் திருக்கரத்தால் தடவை கொடுத்து பிரசாதமாக ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிட செய்தார் வயிற்றில் கட்டியுள்ள குழந்தைக்கு மந்தத்தை உண்டு பொண்ணும் வாழைப்பழத்தை சாப்பிடக் கொடுக்கிறாரே என்று பெற்றோருக்கு கவலை ஆனால் மறுநாளே அவர்கள் ஆச்சரியப்படுமாறு சுவாமிகள் திருக்கரச பரிசத்தினாலேயே குழந்தையின் வயிற்றில் இருந்த கட்டி கரைந்து அந்த இடம் பஞ்சு போல் மெத்தன ஆகிவிட்டது நாளடைவில் குமார் ஆரோக்கியமுள்ள குழந்தையாக வளர்ந்தான் பக்தர் ஒருவரின் குழந்தைக்கு உடன் சரியில்லை உயிருக்கு போராடி அல்லல் படும் நேரம் குழந்தையின் அவஸையை காண பொறுக்காது செய்வதறியாமல் அவர் குருவந்தனம் செய்து மன நிம்மதியாவது பெரும் எண்ணத்தில் தன் குழந்தையையும் விட்டுவிட்டு தப்போவனத்திற்கு ஓடி வருகிறார் சுவாமிகளை நமஸ்கரித்து உள்ள குமுறலை கொட்டி பிரார்த்திக்கிறார் சுவாமிகள் குழந்தை சௌக்கியமாக இருக்கிறானே என திடமாக திரும்ப திரும்ப ஆணைத்தரமாக சொல்லி அந்த பக்தரை தைரியப்படுத்தி பிரசாதம் அளித்து ஊருக்கு அனுப்புகிறார் திரும்பி வந்ததும் பக்தர் குழந்தை தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதைக் கண்டு குருநாதரின் அபார கருணையை நினைத்து நினைத்து மனம் உருகி போகிறார் சுவாமிகள் இப்படி பக்தர்களின் குடும்பங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக நின்று தக்க தருணத்தில் வலிய வந்து காக்கும் கடவுளாக திகழ்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்